சொல்லுங்க நட்டினையின் ஆராய்சி மணி அதுல வந்து கோபம் பற்றிய கருத்துக்கள் நேர்களாங்க நீங்க கோபம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க கோபம் வந்து சார் நம்ம நம்மளுக்கு கருத்து வரப்ப சில விஷயங்கள்லாம் வந்து அப்போசிட்டா நடக்கும் நம்மளுக்கு நசத்தை உண்டாகிற அளவு கூட இருக்கும் அதனால அப்புறமேட்டு கொஞ்சம் இதெல்லாம் சரி கோபத்தை குறைச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா போயிட்டு இருக்கோம் கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க கோபம் வந்துருச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரு ஒருத்தருடறதா ஒரு செயல் செய்யறதா தள்ளி வைச்சோம் அதாவது கோபம் குறையும் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்பிக்கை கோபம் குறையும் அப்படிங்கறதுல நம்பிக்கை இல்லை நம்பிக்கை சார் ஒரு மனநிலைக்கு வந்துட்டா எந்த நம்ம வந்து தெளிவா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இருக்கட்டும் அந்த நேரத்துல நம்மளையும் அறியாம திடீர்னு கோபம் வந்துடும் நம்மளுக்கு வருங்க சார் கண்டிப்பா நம்ம அந்த கோபத்தை வந்து கொஞ்சம் வெளிப்படுத்துனாலும் வெளியே வரும் இல்லனா மன அழுத்தம் வரும் அவங்க சொல்றதும் சொல்லிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை நம்ம கேர் பண்ணிக்காம விட்டோம்னா இது நட்டின் இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் ஆராய்ச்சி மணி சொல்லிட்டு நேருகள் கருத்துக்களை கேட்டு நல்ல விஷயம்தான் சார் நல்ல விஷயம்தான் ஏன்னு வச்சுக்க கோபத்தினால வந்து நிறைய இது வந்து இழப்புகள் ஏற்படுது நல்லது நடக்கிறது நின்று போகுது குடும்பம் பிரிஞ்சு போகுது நண்பர்கள் பிரிஞ்சு போறாங்க நம்ம கிட்டே இருந்து எல்லாரும் கோபப்படுறதுனால சுற்றுப்புறமும் கொஞ்சம் பிரிஞ்சு நிற்கும் எதுக்கட்டாலும் கோவப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த கோபத்தை நம்ம நம்ம கண்ட்ரோல வச்சுக்கிட்டாங்கன்னா சொன்னா யாரையும் எதுவும் பாதிக்காது ஆனா குழந்தைகளுக்கு வந்து இப்போ அதிகமா கோபம் வருது பெற்றோர்கள் வந்து எதை சொன்னாலுமே குழந்தைங்க கோவப்படுறாங்க உங்க குழந்தைங்க எப்படி கோவப்படுவாங்களா கோபப்படுவாங்க சார் அது நம்ம வந்து நம்ம அந்த குழந்தைங்க நம்ம இருக்கப்பே நம்ம வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம வந்து சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிவி வச்சுட்டோம்னா அது கோபப்படாது ஏன்னா நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பொருள் ஆசைப்பட்டு கேக்குதுன்னு சொன்னா ஏன்னா நம்ம வந்து அந்த பொருளோட பத்தின அனுபவம் நம்மளுக்கு தெரியும் நல்லதா கெட்டதா ஏன் என்னான்ட்டு நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கற அத அந்த பஸ்ட் ஸ்டேஜ்லயே நல்லதா இருந்தா வாங்கி கொடுக்கலாம் இருந்தா இல்ல பண்ணிடுக்க முடியாதுல அதுதான் வந்து ஒரு குழந்தை ஒரு பொருள் மேலும் அப்பயே நம்ம கட் பண்ணிட்டோம் இந்த பிரச்சனை வராது நீங்க புரிய ஒரு சிலர் என்ன பண்றாங்க வாங்க ரெண்டிடு அந்த பொது பாதிப்பு வரும்போது கோபம் வருது அழுகு வருது என்னோட கத்தருக்கு நியாயமா அந்த நம்ம நம்ம கிட்ட வர வெளியிலிருந்து வர்றத அந்த கருத்துக்களை வச்சு நம்ம நியாயமான கோபம் போட்டோம்னா அது சரியா இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் கோபம் போட்டோம்னு சொன்னா அது சரியா இருக்கும் சரி ஓகே ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றிங்க சார் நன்றி நன்றி சார் ஓகே